ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் புராணங்கள்ங்கிற தலைப்பிலே ஒவ்வொரு புராணங்களாக பார்த்துன்னு வரும் அதிலே பத்மபுராணத்தில் வியாசாச்சாரியால் நமக்கு அனுகிரகம் செய்து சொல்லக்கூடியதான விஷயங்களை பார்த்துன்னு தினமும் குறைஞ்சபட்சம் ஆறு நிமிஷமாவது புராணசிரவணம் பண்ணணும் அப்படின்னு வியாசாச்சாரியால் சொல்கிறார் புராணம் ஷுணயா நித்தியம் மகாபாபவம் புராணம் சர்வீர்த்து தீர்ஞ்ச அதிக்கமுச்சத்தை புராணங்கிறது அவசியம் தினமும் கொஞ்ச நேரமாவது கேட்கணும் எஸ் பாதைக்கவணாது ஹரிரேவ பிரசீததி ஒரு பாதமாவது கேட்கணும் ஒரு பாதம்னா எட்டு எழுத்து குறைஞ்சபட்சம் எட்டு எழுத்தாவது புராண ஸ்லோகங்களை காதினாலே கேட்கணும் அனைத்து விதமான பாபங்களும் போகிறது ஹரியான பகவான் விஷ்ணுவனுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கிறது அப்படின்னு வாசாச்சாரியால் புராண சிரவணத்தினுடைய முக்கியத்துவத்தை காண்பிச்சுருக்க அதிலே இந்த பத்ம புராணங்கிறது முக்கியமான புராணம் பெரிய புராணங்கள்னு பதினெட்டு புராணங்கள்லே ரெண்டு ஒன்னு ஸ்கந்த புராணம் ரெண்டாவது பத்மபுராணம் இது ரெண்டும் தான் பதினெட்டு மகாபுராணங்கள்லேயே அதிகமான ஸ்லோகங்கள் உள்ள புராணங்கள் அதில் பத்ம முக்கியமான விஷயங்கள் நிறையா சொல்லப்படுறது முக்கியமாக வைஷ்ணவ தர்மத்தை அடிப்படையாக கொண்டு இந்த பத்மபுராணம் வைஷ்ணவர்கள் ஆச்சரிக்க வேண்டியதான தர்மங்களை நிறையா பத்மபுராணம் காண்பிக்கிறது சிருஷ்டிகண்டம்னு அதில் இருக்குது பத்ம புராணத்தில் இந்த உலகம் எப்படி ஆனது இந்த உலகத்திலே உள்ள நதிகள் தீவுகள் அனைத்தும் ஏழு ஏழாக சொல்லப்பட்டிருக்கு பத்மபுராணத்தில் ஏழு தீவுகள் ஏழு நதிகள் ஏழு கடல்கள் மலைகள் புண்ணிய நதிகள் இவைகளுடைய பெருமைகள் அவைகள் எங்கிருந்து ஆவிர் பவிச்சது அவைகள் எங்கே இருக்குது அவைகளை நாம் எப்படி கண்டுபிடிப்பது இந்த தகவல்கள் பத்மபுராணத்தில் அடங்கியிருக்கு ஸ்வர்ககண்டம்னு ஒன்று இருக்குது அதில் வைகுண்டத்தினுடைய பெருமை வைக்குண்டலோகம்ங்கிறது இருக்குது ஸ்வர்கலோகம் எங்கே இருக்குது இந்த வைகுண்டத்தையோ ஸ்வர்க்கத்தையோ அடையறத்துக்கு நாம் என்ன விதமான சாதனங்களை செய்யணும் பிரளயம் பிரளயத்தினுடைய விஷயங்கள் நிறையா சொல்லப்பட்டிருக்கு பிரளயம் இரண்டு விதம் மகா பிரளயம் அவாந்தர பிரளயம் அப்படின்னு ரெண்டு விதம் இந்த ரெண்டு விதமான பிரளயங்களுடைய விரிவுகள் சொல்லப்பட்டிருக்கு மேலும் மோட்சத்திற்கு என்னென்ன விதமான சாதனங்களை நாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத விரிவாக சொல்லியிருக்கார் யாசர் விரதங்கள் புண்ணிய தீர்த்தங்கள் விரதங்களுடைய மகிமைகள் பெருமைகள் இந்த மனுஷ ஜென்மாவனுடைய சிறப்புகள் பகவான் ஒன்பது விதமாக சிருஷ்டி பண்ணுறார் இந்த லோகத்தில் உள்ள வஸ்துக்களை அப்படின்னு பத்ம புராணம் ஒன்பதாக பிரித்து அதனுடைய விரிவாக்கத்தை நமக்கு காண்பிக்கிறது மேலும் பதினெட்டு புராணங்களையே மூன்று குணங்களாக பிரித்து பத்மபுராணம் காண்பிக்கிறது சாத்விகம் ராஜசம் தாமசம்னு சாத்விகமான புராணங்கள் ராஜசமான புராணங்கள் தாமசமான புராணங்கள்னு புராணங்களையே மூன்று விதமாக பிரித்து எந்தெந்த புராணத்தை எப்போப்போ நாம் சிரவணம் பண்ணணும் அப்படிங்கிறத காண்பிக்கிற முக்கியமாக கால நிர்ணயம்னு ஒரு பகுதி இருக்குது அதாவது நாம் செகண்டுன்னு சொல்கிறோம் ஒரு நொடி அதிலிருந்து ஆரம்பித்து எத்தனை காலங்களை சொல்கிறோமோ அத்தனை காலங்களையும் நாம் எதை அடிப்படையாக கொண்டு காலத்தை கணிப்பது அப்படிங்கிறது விரிவாக சொல்லப்பட்டிருக்கு மாச மகாத்மியங்கள்னு சைத்ர மாத மகாத்மியம் வைசாக மகாத்மியம் இப்படி மாச வாரியாக மகாத்மியங்களை பத்மபுராணம்தான் நமக்கு காண்பிக்கிறது கார்த்திக மாத மகாத்மியம் மாக மாச மகாத்மியம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு அதில் வைசாக மகாத்மியம் துலா மகாத்மியம் கார்த்திக மகாத்மியம் இவைகள் கொஞ்சம் பெரிய அளவில் சொல்லப்பட்டிருக்கு பாக்கி மகாத்மியங்களை சுருக்கமாக காண்பிச்சுருக்கார் வியாசாச்சாரியார் இந்த பத்மபுராணத்தில் காசி யாத்திரை எப்படி போகணும் அப்படிங்கிறத விரிவாக சொல்கிறேன் எந்த வழியில் நாம் ஆரம்பிக்கணும் காசி யாத்திரையை போகிற வழியில் என்னென்ன புண்ணியக்ஷேத்திரங்கள் வருது அந்த புண்ணியக்ஷேத்திரங்களில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்கிறது ஸ்திரீ தர்மங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு காசி மகாத்மம் முடிஞ்ச உடனேயே ஸ்திரீ தர்மம் ஆரம்பித்து சொல்கிறது பத்மபுராணம் ஸ்திரீகள் செய்ய வேண்டிய தர்மங்கள் ஸ்திரீகள் கடைபிடிக்க வேண்டிய சில கட்டுப்பாடுகள் அவைகள் என்ன என்ன முறையில் கடைபிடிக்கணும் அதற்கான காரணங்கள் சரித்திரத்தோடு சொல்லப்பட்டிருக்கு மேலும் இராமாயணம் விரிவாக இருக்குது பத்ம புராணத்தில் இராமாயணமும் கிருஷ்ண சரித்திரமும் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு இந்த பத்ம இவைகள் அனைத்துமே மிக மிக முக்கியமான விஷயங்கள் இத்தனை விஷயங்களையும் நமக்கு பத்மபுராணத்தில் வியாசாச்சாரியால் அனுகிரகம் பண்ணியிருக்க அப்படி இந்த பத்மபுராணத்தினுடைய பெருமையை சொல்கிற பொழுது புராணம் சர்வாணம் பிரமம் ப்ரமணம் தைவாந்த பிரயாய புராணவயவோரி விச்சரேதிஷு புராணம் பாவன பரம் தரேப்பீ உீயே மதித்தியமனம் புராணம் கிருஷ்ண அப்படின்னு பத்மபுராணுல வியசாச்சரிய சொல்ற புராணங்கிறது அனைத்து விதமான சாஸ்திரங்களுக்கும் அடிப்படையாக உள்ள ஆணிவேர் அதிலேயும் அனைத்து விதமான புராணங்களுக்கும் ஆணிவேராக உள்ளது இந்த பத்மபுராணம் இந்த பத்ம புராணமே பகவான் விஷ்ணுவனுடைய ஸ்வரூபம் அப்படி விஷ்ணுவனுடைய ரூபமாக உள்ள இந்த பத்ம புராணத்தை யாரெல்லாம் பாராயணம் பண்ணுறாலோ அல்லது யாரெல்லாம் ஸ்ரவணம் பண்ணுறாலோ அவர்களுடைய மனதில் பகவான் உடனே காட்சி கொடுக்குறார் அப்படின்னு இந்த பத்மபுராணத்தினுடைய பெருமைகள் சொல்லப்பட்டிருக்கு இந்த புராணங்கள்லேயே பத்மபுராணத்தை ரொம்ப ரசித்து வியாசாச்சாரியார் சொல்லியிருக்காருன்னு தெரியுது ஏன்னா ஆங்காங்கு நிறையா பழமொழிகள் நிறைய சொல்கிறார் இதில் பழமொழிகள்னு தமிழில் சொல்கிறோம் அதற்கு சம்ஸ்கிருதத்தில் சுபாஷிதம் அப்படின்னு சொல்கிறது பழமொழிக்கு சம்ஸ்கிருதத்தில் சுபாஷிதம்னு பெயர் நிறையா பழமொழிகள் அங்கங்கே சொல்லப்பட்டிருக்கு மொத்தம் பத்மபுராணத்தில் உள்ள பழமொழிகளுடைய எண்ணிக்கையை அறநூற்றி பன்னெண்டு பழமொழிகள்னு சொல்லியிருக்கார் அப்படி ரொம்ப ரசித்து வியாசாச்சாரியால் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் இந்த பத்ம புராணத்தை மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்